அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை வினை தூய்மை அதிகாரத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் வினை தூய்மை அதிகாரத்திலே இது ஏழாவது குரட்பா என்ன சொல்லுகிறார் தவறான செயல்களை செஞ்சு செல்வத்தை அனுபவிக்கிறத காட்டிலும் சரியான செயல்களை செஞ்சாலும் வரக்கூடிய வறுமையே தலை சிறந்ததுங்கிற ஆகா நம்ம செய்யக்கூடிய செயல் பாப்பமா இருக்கக்கூடாது புண்ணியமா இருக்கணும் அதுக்கு ரொம்ப அழகான கருத்தை சொல்றார் பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர்கழி நல்குறவே தலை இதை பதவரை பார்க்கிற போது நம்ம கவனிக்கலாம் சான்றோர்களின் பழியை ஏற்றுக்கொண்டு இழிவான செயல்களைச் செய்வதினால் பெரும் செல்வத்தை காட்டிலும் பெரும் வறுமையாக இருந்தாலும் அது உயர்வானதே ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயம் எப்படி இது பண்ணணும்னா சான்றோர் பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் கழி நல்குறவே தலை அப்படி கொண்டுகூட்டி பொருள் புரிந்து கொள்ளணும் தொழில்களை செய்து பழியை மேற்கொண்டு பெற்ற செல்வத்தை காட்டிலும் அது கொள்ளாத மேலோர் அனுபவிக்கும் வறுமையே மிக சிறந்தது பழி மலைந்து அப்படின்னா பழியை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு பொருள் ஊர்லாம் பழிச்சா கூட பழிச்சா பழிச்சுட்டு போறா சிரிச்சுட்டே போறாங்க பாருங்க இந்த காலத்துல இந்த மாதிரி மலைதல் அப்படிங்கிற சொல்லுக்கு சுமத்தல்ன்னு அர்த்தம் மேற்கொள்ளல் சூடுதல் எதிர்த்தல் அப்படின்னு பல அர்த்தங்கள்லாம் இருக்கு பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணாதேப்பா பின்னால கஷ்டம் வரும்னு சொன்னாலும் கேட்காம தீய செயல்களை எல்லாம் செய்து பொருளை திரட்டுவதை காட்டிலும் அப்படியெல்லாம் செய்யாம தரித்ரம் வறுமையோட இருக்கிறதே மிகவும் நல்லது ஒரு இடத்துல சொன்னார் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் கல்லாமை கல்விங்கிற அதிகாரங்களில் பார்த்தா தெரியும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரும்பர் அதாவது நல்லவனுக்கு வர்ற வறுமையை காட்டிலும் மோசமானது படிக்காதவங்ககிட்ட இருக்கிற செல்வம் வரும் அதெல்லாம் நாம் இங்க நினைச்சு பார்க்கலாம் அதனால பிற்காலத்தில் புகழும் புண்ணியமும் கிடைக்கும் புண்ணியம் நம்மளை என்னைக்கும் கைவிடாது நிச்சயமா அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் தவறு செய்யாம வாழ்க்கையில் உயர்ந்தான்னு பெரியோர்கள் புகழும்படியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் பெரும் செல்வம் வருவதாக இருந்தாலும் பழி விளைவிக்கும் ஆக பிற்காலத்தில் பழிக்கக்கூடிய தீய செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது நல்ல தொழில்களை செய்தே செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்ற கருத்தை இந்த குரலின் வாயிலாக உணரலாம் இது அமைச்சல்ல இருக்குங்கிறத திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறேன் வினை தூய்மை உடையராய் நெறி நின்று ஒழுகுபவர் வறுமையை உடையவராயினும் அவ்வறுமை அவருக்கு புண்ணியத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் நன்மையின் சிறப்பை நன்கு உணர்த்தும் தீவினையாளரது பழி செல்வம் அங்கனம் புண்ணியத்தையோ நன்மையோ தராது வருங்கால தலைமுறைக்கும் தீமையையே கொடுக்கும் ஏற்கனவே கல்லாமை அதிகாரத்துல நானூத்தி எட்டாவது குரலை மேற்கோள் காட்டியிருக்கேன் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கன்னும் உலர்னர் அந்த இடத்துல அருட்செல்வம்ங்கிறது இறக்க குணம்ங்கிறது செல்வத்தில எல்லாம் சிறந்த செல்வம் பொருட்செல்வம் அதர்மம் பண்றவங்கிட்டையும் இருக்குங்கிற அர்த்தத்தில் சொன்னார் இருநூத்தி நாற்பத்தி ஓராவது திருக்குறள் அருளுடைமை அதிகாரத்தில் நூல்ல எழுபதாவது பாடல் சிறியவர் எய்திய செல்வத்தின் மாண்பு பெரியவர் நல்குறவு நன்றே தெரியின் மதுமயங்கு பூங்கோதை மானிழாய் மோரின் முது நெய் இல் தேன் கிடக்கின்ற பூமாலையும் மணிமாலையும் அணிந்தவளே ஆராய்ந்து பார்த்தால் சிறுமை குணம் அது உடையோர் பெற்றிருக்கும் செல்வத்தை காட்டிலும் பெருமை குணமுடையோர் பெற்றிருக்கும் வறுமை நன்று என்பது விளங்கும் மோரைக் காட்டிலும் பழைய நெய் தீது ஆவதில்லை என்று இந்த பாடலிலே கடைசியா சொல்றது மோரின் முது நெய் இல் நெய் கெட்டு போகாது என்பது ஆயுர்வேதத்திலேயே பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நெய் சுருங்கி பெருகி இருக்கும் புளித்த மோரைக்காட்டிலும் அது சிறந்ததுதான் வறுமையுடையவராக இருந்தாலும் நல்வினையாளர் பெருமை அடைவர் செல்வமெய்தி நிற்பினும் தீவினையாளர் சிறுமையே அடைவர் என்பது கருத்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற தீவினை அச்சத்தையும் இங்கே நாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம் பதவுரை பார்க்கிறோம் சான்றோர் சான்றோர்களின் பழிமலைந்து பழியை ஏற்றுக்கொண்டு எய்திய இழிவான செயல்களை செய்வதனால் பெரும் ஆக்கத்தின் செல்வத்தை காட்டிலும் கழி நல்குறவே பெரும் வறுமையாக இருந்தாலும் தலை அது உயர்வானதே ஆகும் சான்றோர்களின் பழியை ஏற்றுக்கொண்டு இழிவான செயல்களை செய்வதனால் பெரும் செல்வத்தை காட்டிலும் பெரும் வறுமையாக இருந்தாலும் அது உயர்வானதே ஆகும் என்பது பொழிப்புரை நற்செயலால் வறுமை வரினும் அதுவே உயர்வு என்பது கருத்து வழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் அனைவருக்கும் மனமார்ந்த வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை